வணக்கம் ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று முப்பத்தி உலக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக ஜெய்ப்பூர் நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இரண்டு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ரயில்வேயில் ஐம்பது லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய அரசு முடிவு செய்துள்ளது மூன்று நாட்டின் தற்போதைய மத்திய ரசாயன மற்றும் உரங்களுக்கான அமைச்சர் திரு சதானந்த கவுடா இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று எந்த நாட்டில் இஸ்ரோ தொழில்நுட்ப தொடர்பு பிரிவு அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இரண்டு அடுத்த அமர்விலிருந்து காகிதமில்லா மக்களவையாக மாறவுள்ளது என அறிவித்தது யார் 3. ஐம்பத்தி ஆசியான் உச்சி மாநாடு எந்த நகரத்தில் நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி